எனக்காக பலவீனமானவர்களை தேடுங்கள் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் நீங்கள் உணவளிக்கப்படுவதும் உங்களில் உள்ள பலவீனர்களால் தான் என நபி அலி வசல்ல கூற கேட்டுள்ளேன் அபூதா இரண்டு ஐந்து ஒன்பது நான்கு